ஒரு கிராம அடிக்க நபி தோடர்கள் எழுந்தனர் அப்போது நபி சொல்லாக செல்லும் அவர்கள் அவரை விட்டு விடுங்கள் அவரின் சிறுநீரின் மீது ஒரு வாலி தண்ணீரை ஊற்றுங்கள் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளவே அனுப்பப்பட்டுள்ளீர்கள் கடின மாணவர்களாக நடந்து கொள்ள நீங்கள் அனுப்பப்படவில்லை என்று கூறினார்கள் புகாரி இரண்டு இரண்டு பூஜ்ஜியம்